நபி அவர்களுடன் நாங்கள் ஒரு பயணத்தில் வசல்லம் அவர்கள் எங்களை விட்டு பின்தங்கி விட்டார்கள் நாங்கள் அசர நேரத்தை அடைந்தபோது போது எங்களிடம் வந்து சேர்ந்தார்கள் அப்போது நாங்கள் உழு செய்து கொண்டிருந்தோம் கால்களை கழுவாமல் கால்களில் ஈரக்கையால் தடவி கொண்டிருந்தோம் இத்தகைய குதிங்கால்களை நரகம் தீண்டட்டும் என்று இரண்டு அல்லது மூன்று தடவைகள் உரத்த குரலில் நபி சலம் லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்